இச்சம்பவம் வரலாற்றில் பிஹ்ரு மவுனா என்று அறியப்படுகிறது மேலும் இக்காலகட்டத்தில் நளிர் வம்ச யூதர்கள் வெளிப்படையாக தங்களின் எதிர்ப்பை காட்டினார்கள் இறுதியாக ஹிஜிரி நான்கு ரபியுல் அவ்வல் மாதம் நபி சதுல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்களை கொன்றுவிடுவதற்கு சூழ்ச்சி ஒன்று செய்தார்கள் இதே ஆண்டு ஜமாத்துல் அவ்வல் மாதத்தில் கத்பான் கோத்தரத்தார் மதினாவின் மீது தாக்குதல் நடத்த துணிவு கொண்டார்கள் முஸ்லிம்கள் மீது பிறருக்கு முன்பிருந்த பயம் உகுது போரினால் அகன்றுவிட்டதால் ஒரு காலம் வரை முஸ்லிம்கள் மாற்றார்கள் மூலம் பல ஆபத்துகளுக்கும் அச்சுறுத்தல்களுக்கும் இலக்காயினார்கள் இருப்பினும் நபி முகமது சல்லுல்லா அலிவசல்லம் அவர்களின் ஞானமிக்க நுட்பமான நடவடிக்கை இந்த நிலைமையை மாற்றியது முஸ்லிம்களுக்கு அவர்கள் இழந்த மதிப்பை மீட்டு தந்தது உயர்வையும் கண்ணியத்தையும் அவர்களுக்கு புதிதாக அளித்தது இந்த அடிப்படையில் நபி அவர்கள் எடுத்த முதல் முயற்சி அபு சஃபியானின் படையை விரட்டியடைக்க அவர்கள் எடுத்த நடவடிக்கையாகும் காரணமாக முஸ்லிம்களின் மதிப்பு சற்று பாதுகாக்கப்பட்டது இருந்த உயர்வில் ஓரளவு தக்கவைக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து மேலும் பல தாக்குதல்களை நபி சல்லுள்ளா ஹலிவாசலம் அவர்கள் மேற்கொண்டார்கள் முஸ்லிம்களுக்கு இழந்த கண்ணியத்தையும் மதிப்பையும் மீட்டுக் கொடுத்தது மட்டுமல்லாமல் அதைவிட அதிகமாகவே இப்போது மதிப்பையும் மரியாதையும் ஏற்படுத்தியது வரும் பகுதிகளில் முஸ்லிம்களுக்கும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் இடையே நடந்த சில சம்பவங்களை பார்க்க இருக்கிறோம் அபு சலமா படைப்பிரிவு இது மாதத்தில் நடந்தது ஏற்பட்ட பின்னடைவுக்குப் பின் முஸ்லிம்களுக்கு எதிராக கிளம்பிய முதல் கூட்டம் கட்டுவர்களை அழைத்துக் கொண்டு அசத் அவர்களை முஸ்லிம்களின் மீது போர் புரிய தூண்டினார்கள் இந்த செய்தி நபி சொல்லாஹ் அலிவசம் அவர்களுக்கு கிடைத்தவுடன் நூற்றி வீரர்கள் கொண்ட படைப்பிரிவை ஏற்பாடு செய்து அசது கிளையினரை அனுப்பினார்கள் இந்த படையில் முகாஜியர்களும் அன்சாரிகளும் பங்கேற்றார்கள்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 அப்துல்லா இப்னு உனைஸ்லா ஹான்கு அவனை கொன்று வர பதினெட்டு இரவுகள் எடுத்துக்கொண்டார்கள்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 சேர்த்து தனது அடக்கத்தில் வைக்கப்பட வேண்டும் என காரா வம்சத்தைச் சேர்ந்த ஒரு கூட்டம் நபி சொல்லா அலைவாசலம் அவர்களை சந்தித்து தங்களில் பலர் இஸ்லாமியை தழுவ விரும்புகிறார்கள் அவர்களுக்கு இஸ்லாமையும் குரு கற்றுத்தர தங்களுடன் சிலரை அனுப்புமாறு கோரினார்கள் அவர்களின் கோரிக்கையை ஏற்று ஆறு நபர்களை நபி அவர்கள் அனுப்பினார்கள் அவர்களுக்கு மர்சத் இப்னு அபு மர்சத் கனவி ரையொல்லா ஹன்கு அவர்களை தலைவராக்கினார்கள் இது இப்னு இஸ்ஹாக்கின் கூற்றாகும் அனுப்பப்பட்டவர்கள் பத்து நபர்கள் அவர்களுக்கு தலைவராக ஆசிம் இப்னு சாபித் ரொதியொல்லா ஹன்கு இருந்தார்கள் என்பது இமாம் புகாரியின் கூற்றாகும் இவர்களை அழைத்துக் கொண்டு ராஜீவ் என்ற இடத்தை அந்த மக்கள் அடைந்தார்கள் இவ்விடம் ராபிக் மற்றும் ஜித்தாவிற்கு மத்தியில் ஹிஜாஸ் பகுதிக்கு அருகில் ஹுதைல் வம்சத்திற்கு சொந்தமான நீர் நிலையாகும் இங்கு வந்தவுடன் லஹியான் கிளையினரை இவர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக தூண்டினார்கள் லஹியான் கிளையைச் சேர்ந்த நூறு அம்பேரியும் வீரர்கள் காலடி அடையாளங்களை வைத்து இவர்கள் இருக்குமிடம் வந்தார்கள் தங்களுக்கு மோசடி நடந்துவிட்டது என்று தெரிந்து கொண்ட நபித்தோழர்கள் ஃபத்பத் என்ற மலை மீது ஏறிக்கொண்டார்கள்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 ஜெயத் ரதுல்லா ஹன்ஹு ஆகிய இருவரையும் மக்காவிற்கு அழைத்து வந்து அங்கு அவர்களை விற்றார்கள் இந்த இருவரும் பத்ரு போரில் மக்காவின் தலைவர்களில் சிலரை கொன்றிருக்கிறார்கள் குபைவை வாங்கியவர்கள் சில காலம் வரை அவர்களை சிறை வைத்திருந்தார்கள்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 எனது கஷ்டம் தனிமை அந்நியம் மேலும் நான் இறக்கும் இடத்தில் சூழ்ந்துள்ள ராணுவம் இவை அனைத்தையும் அல்லாகுவிடமே முறையிடுகிறேன் இறைவனை நான் நிராகரிக்க வேண்டும் என பெரிதும் விரும்பினார்கள் எங்கனும் செய்வேன் மரணம் எனக்கு அதைவிட மிக எளிது என் கண்கள் அழுகின்றன நீர் ஓட இடமில்லை என கிளைத்த துன்பத்தை தாங்க அர்ஷின் எனக்கு பொறுமை அளித்தான் அணு அணுவாக அவர்கள் என்னை கொள்கிறார்கள் எனக்கு மோசமான உணவு வழங்கப்பட்டது நான் முஸ்லீமாக கொலை உருவதால் மரணம் ஒரு பொருட்டல்லவே எந்த பகுதியில் கொலை உண்டாலும் அல்லாஹுவின் பாதையில் என் மரணம் தூயில் கொள்ளுமே அது அல்லாஹ் நாடினால் துண்டு துண்டான சதைகளின் நால நரம்புகளிலெல்லாம் அருள்வளம் பொழிவான் இந்த கவிதிகளை செவிமடுத்த பின் அபுசுப்யான் குபைவிடம் உன்னை உனது குடும்பத்தாரிடம் விட்டு ஆனால் முகம்மதை நாங்கள் கொன்று இது உனக்கு விருப்பமா என்று கேட்டார் நான் எனது குடும்பத்தில் இருக்க முகமது சல்லாஹ் அலைகி வசல்லாம் அவர்களுக்கு நோவினை அளிக்கும் விதமாக அவருக்கு முள் கூட நான் விரும்ப என குபை பதில் சொன்னார் இதற்கு பின் அவரை கழுமரத்தில் ஏற்றி கொன்றார்கள் அவர்களின் உடலை காவல் அங்கு சிலரை நியமித்தார்கள் ஒரு நாள் இரவில் உமையா என்பவர் அவரை கழுமரத்திலிருந்து இறக்கி நல்லடக்கம் செய்தார் பத்ரு போரில் குபைப் ஹாரிஸை கொன்றதால் அதற்கு பதிலாக அவனின் மகன் உக்பா என்பவன் குபைப் கொன்றான் கொல்லப்படும் தருணத்தில் இரண்டு ரக்கத்துழும் பழக்கத்தை முதலில் குபைப் ஏற்படுத்தினார் மக்காவில் பழங்களே இல்லாமல் இருந்த காலத்தில் கைதியாக இருந்த குபைப் திராட்சை குளைகளை சாப்பிடுவதையும் மக்கள் பார்த்திருக்கிறார்கள் ஆதாரம் சஹிகுல் புகாரி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 ஆனால் எழுபது நபர்கள் என சஹிகுல் புகாரியில் வந்துள்ள எண்ணிக்கையே சரியானதாகும் இவர்களுக்கு சாயிதா குடும்பத்தைச் சேர்ந்த முந்தீர் இபுன் அம்ரு என்பவரை நபி அவர்கள் தலைவராக்கினார்கள் பிற்காலத்தில் இவர் முக்னிக் லியமுத் மரணமாக விரைந்தவர் என்று இவர் அழைக்கப்பட்டார் காரணம் அவர் இந்த நிகழ்ச்சியில் வீரமரணம் அடைய முதலாவதாக விரைந்தார்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 அங்கு அனைவரும் தங்கிக் கொண்டு ஹிராம் இப்னும் மில்ஹான் என்ற தோழரை நபி சொல்லாஹ் அலிவாசலம் அவர்களின் கடிதத்தை கொடுத்து ஆமிர் இப்னுன் துஃபைல் என்பவனிடம் அனுப்பினார்கள் இந்த அல்லாஹுவின் எதிரி அக்கடிதத்தை படிக்கவில்லை அவன் சாடை காட்ட ஒருவன் சிறு ஈட்டியால் ஹிராமை பின்புறத்திலிருந்து குத்தினான் தான் குத்தப்பட்டதையும் தனது உடம்பில் ரத்தம் வருவதையும் பார்த்த ஹிராம் அல்லாஹு அக்பர் அல்லாஹு மிகப் பெரியவன் காபாவின் இறைவன் மீது சத்தியும் நான் வெற்றி பெற்று விட்டேன் என்று கூறினார்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 பின் அந்த இருவரிடமும் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களின் ஒப்பந்த கடிதம் இருப்பதை பார்த்தார் அது அவருக்கு முன்னதாக தெரியாது மதினா வந்தடைந்ததும் தனது செயலை நபி அவர்களிடம் கூறி வருந்தினார் அதற்கு நபி சொல்லுல்லாஹ் அலிவாஸ்லம் அவர்கள் நீ கொலை செய்த இருவருக்காக நான் நிச்சயம் தீயத் கொலை குற்றத்திற்குரிய பரிகாரத் தொகை கொடுக்க வேண்டியது கடமையாகிவிட்டது என கூறி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 அனஸ்ரதையொல்லாக அன்கு கூறுகிறார்கள் தங்களின் தோழர்களை பிக்ரு மவுனாவில் கொன்றவர்களை நபிசல்லாஹூ அலிவஸ்லாம் அவர்கள் முப்பது நாட்கள் சபித்தார்கள் ஃபஜ்ரு தொழுகையில் ரேலு தகுவான் லஹ்யான் உசையா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 ஆனால் அதை அல்லாஹ் பிற்காலத்தில் குர்ஹானிலிருந்து எடுத்து விட்டான் நாங்கள் எங்களது இறைவனை சந்தித்தோம் அவன் எங்களை பொருந்திக் கொண்டான் நாங்களும் அவனை பொருந்திக் என்ற செய்தியை எங்களது கூட்டத்தினருக்கு எடுத்துச் சொல்லிவிடுங்கள் என்பதே அந்த வசனம் பின் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்கள் தங்களது இந்த பிரார்த்தனையை நிறுத்தி ஆதாரம் சாகி குல் புகாரி நளிர் இனத்தவருடன் இது ஹிஜிரி நான்கு ரபியுல் அவ்வல் கிபி அறுநூற்றி ஆகஸ்ட் மாதம் நடந்தது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 நபி சொல்ல அலைவசம் இந்த யூதர்கள் குறித்து மிகுந்த பொறுமையை கடைபிடித்து வந்தார்கள் ஆயினும் ஆகிய நிகழ்ச்சிகளுக்கு பின் இவர்களுக்கு புது துணிவு பிறந்தது அதனால் நபி அவர்களை கொன்றுவிட திட்டம் தீட்டினார்கள் நபி சொல்லாஹ் அலைவாசலம் அவர்கள் தங்களின் தோழர்கள் சிலரை அழைத்துக் கொண்டு இவர்களிடம் வந்தார்கள் அம்ரு இவனு உமையா லம்ரி என்ற தனது தோழரால்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 உடனடியாக அங்கிருந்து எழுந்து நபியவர்களும் அவர்களது தோழர்களும் மதினா வந்தடைந்தார்கள் நபியே நீங்கள் எழுந்தது எதற்காக என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளவில்லையே என வினவினார்கள் தோழர்கள் நபி அவர்கள் யூதர்கள் செய்த சதியை அறிவித்தார்கள் இச்சம்பவத்திற்கு பின் நபி சொல்லுள்ள அலை வஸ்லாமர்கள் தனது தோழர் முஹம்மது இபன் வஸ்லமாவை நளிர் இனத்தவரிடம் அனுப்பி மதினாவிலிருந்து வெளியேறி விடுங்கள் எங்களுடன் மதினாவில் நீங்கள் தங்கக்கூடாது இனி மதினாவில் வசிக்கக்கூடாது பத்து நாட்கள்ட்டும் நான் உங்களுக்கு அவகாசம் தருகிறேன் அதற்கு மேலும் யாராவது மதினாவில் தங்கியிருந்தால் அவரது கழுத்தை வெட்டி விடுவேன் என்று கூறும்படி சொன்னார்கள் நபி சொல்லாஹ் அலிவசல்லம் அவர்களின் இந்த கட்டளையை யூதர்கள் ஏற்றே ஆக வேண்டியிருந்தது மதினாவை விட்டுச் செல்ல தேவையான தயாரிப்புகளை செய்து கொண்டிருந்தார்கள் இந்த நிலையில் நயவஞ்சகர்களின் தலைவன் இப்னு உபை யூதர்களிடம் தூது அனுப்பி நீங்கள் உங்களது இல்லங்களில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்களது இல்லங்களில் இருந்து வெளியேற வேண்டாம் என்னுடன் இரண்டாயிரம் வீரர்கள் தயாராக உள்ளார்கள் முகம்மது உங்கள் மீது போர் தொடுத்தால் அந்த வீரர்கள் உங்களுடன் சேர்ந்து கொண்டு உங்கள் உயிரை காக்க தங்களின் உயிரையும் தியாகம் செய்ய தயாராக இருக்கிறார்கள் மேலும் குறைலா மற்றும் கத்பான் கோத்திரத்தில் உள்ள உங்களது நண்பர்களும் உங்கள் உதவிக்கு வருவார்கள் என்று கூறினான் இப்னு உபேயின் மேற்கூறப்பட்ட கூற்றை விவரித்து இந்த குர்ஆன் வசனம் இறங்கியது நபியே இந்த நயவஞ்சகர்களை நீங்கள் கவனிக்கவில்லையா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 தங்களின் தனி நபர்களுக்கும் குழுக்களுக்கும் ஏற்படும் மோசடி மற்றும் வஞ்சக செயல்களை முடிவுக்கு கொண்டு வந்து செய்பவர்களுக்கும்பவர்களுக்கும் நல்ல பாடம் புகட்ட வேண்டும் அலைவசம் அவர்களையே கொள்ள துணிந்த நளிர் இனத்தவரிடம் போர் செய்தே தீர வேண்டும் என்று முடிவு செய்தார்கள் அதனால் எத்தகைய விளைவுகள் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்க துணிந்தார்கள் நபி சொல்லாஹ் அலைவாசலம் அவர்களுக்கு ஹை இவனு அக்தப் கூறிய பதில் கிடைத்தவுடன் தக்பீர் அல்லாஹு அக்பர் என்று முழங்கினார்கள் தோழர்களும் தக்பீர் முழங்கினார்கள் பின்பு நளிர் இனத்தவரிடம் சண்டையிட ஆயத்தமானார்கள் மதினாவில் இப்னு உம்முல்லாஹு அனுகு அவர்களை பிரதிநிதியாக நியமித்தார்கள்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 அவர்கள் உங்களையும் உங்கள் பிள்ளை குட்டிகளையும் அழைத்துக் கொண்டு இங்கிருந்து சென்று விடுங்கள் ஒட்டகங்கள் சுமக்கும் அளவுள்ள சாமான்களையும் உங்களுடன் நீங்கள் எடுத்துச் செல்லலாம் ஆயுதங்களை எடுத்துச் செல்லக் கூடாது கூறினார்கள் இந்த நிபந்தனைக்கு அவர்கள் அடிபணிந்தார்கள் தங்களுக்கு பிறகு தங்கள் வீடுகளை எவரும் பயன்படுத்தக் கூடாது என்பதற்காக அவற்றை அளித்தார்கள் கதவுகளையும் ஜன்னல்களையும் பெயர்த்து தங்களுடன் எடுத்துக் அவர்களில் சிலரோ ஆணிகளையும் முகட்டிலிருந்த பலகைகளையும் முளை கம்புகளையும் கூட தங்களுடன் எடுத்துக் பின்பு பெண்கள் சிறுவர்கள் அனைவரையும் அழைத்துக் கொண்டு அறுநூறு புறப்பட்டார்கள் ஹை இப் அக்தப் சல்லாம் இபன் அபு ஹுகைக் போன்ற தலைவர்களும் மற்றும் யூதர்களும் கைவர் சென்று தங்கினார்கள் மற்றவர்கள் ஷாம் நாட்டிற்கு சென்றார்கள் அவர்களில் இருவர் மட்டும் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டதால் தங்களது சொத்து செல்வங்களுடன் மதினாவில் தங்க அனுமதிக்கப்பட்டார்கள்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 அபு துஜானா ஹுனைப் இருவருக்கும் அதில் பங்கு கொடுத்தார்கள் அதிலிருந்துதான் நபிசுல்லா ஹலிவாசலம் அவர்கள் தமது குடும்பத்தினருக்கு ஓராண்டுக்கு தேவையானவற்றை கொடுத்து வந்தார்கள் மீதமிருந்ததை அல்லாஹுவின் பாதையில் போருக்கு பயன்படுத்தினார்கள் இப்போர் குறித்த விவரங்களை முழுவதுமாக ஹஷ்ரி என்ற அத்தியாயத்தில்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 இப்னு இஸ்ஹாக் ரஹமத்துல்லி மற்றும் பெரும்பான்மையான வரலாற்று இப்போர் குறித்து கூறியதை நாம் இதுவரை பார்த்தோம் அபு தாவூத் அப்துர் ரசாக் ரஹமத்துல்லாஹி அலஹி மற்றும் பல அறிஞர்கள் இச்சம்பவத்திற்கு வேறு பல காரணங்களை கூறுகிறார்கள் அதாவது பத்ரு போருக்கு பின் குரைஷிகள் நளிர் இன யூதர்களுக்கு கடிதம் எழுதினார்கள் அதில்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 Thank <laughs> you.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 எடுத்துக்கொண்டு நபி அவர்களை திடீரென பாய்ந்து கொன்றுவிட வேண்டும் என்று முடிவில் வந்தார்கள் ஆனால் நளிர் கோத்திரத்தில் உள்ள ஒரு பெண் முஸ்லிமான உறவினர் ஒருவருக்கு இந்த சதி திட்டத்தை பற்றி அறிவித்தார் அவர் நபி அவர்கள் அங்கு செல்வதற்கு முன் அவர்களை சந்தித்து செய்தியை கூறினார் இதை கேட்டவுடன் நபி அவர்கள் போகாமல் பாதி வழியிலேயே திரும்பிவிட்டார்கள் அதற்கடுத்த நாள் நபி சொல்லா ஹலைவாஸ்லாம் அவர்கள் படையுடன் யூதர்களை முற்றுகையிட்டார்கள் அப்போது அவர்களிடம் நீங்கள் எனக்கு ஒப்பந்தம் செய்து கொடுக்காத உங்களுக்கு என்னிடம் எவ்வித பாதுகாப்பும் நிச்சயம் இல்லை என்று கூறினார்கள் ஆனால் நளிர் யூதர்கள் அதற்கு ஒத்துவரவில்லை ஆகவே நபி அவர்களும் முஸ்லிம்களும் அன்றைய தினம் அவர்களுடன் போர் புரிந்தார்கள் பின்பு இரண்டாம் நாள் அவர்களுடன் போர் செய்யாமல் அவர்களை அவர்களின் நிலைமையிலேயே விட்டு அவர்களுக்கு உள்ள குறைலா யூதர்களிடம் ஹலை வசல்லம் படையுடன் சென்று அவர்களிடம் நீங்கள் எனக்கு ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொடுத்தால் நான் உங்களுடன் போர் செய்ய மாட்டேன் என்றார்கள் குரேலா யூதர்களும் இணங்கி நபி அவர்களிடம் ஒப்பந்தம் செய்தார்கள் பின்பு நபி சொல்லாஹ் ஹலை வசல்லம் மீண்டும் நளிர் இனத்தவரிடம் சென்று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 அங்குள்ள அனைத்து இடங்களையும் கிராமங்களையும் படையுடன் சுற்றி வந்தார்கள் முஸ்லிம்களின் வருகை அறிந்த அந்த ஊர்வாசிகள் தங்களின் இல்லங்களிலிருந்து வெளியேறி மலை உச்சிக்கு சென்று தப்பித்துக் கொண்டார்கள் இவ்வாறு செய்யும் இந்த கூட்டங்களை எல்லாம் முஸ்லிம்கள் பதிலுக்கு மிரட்டி அவர்களது உள்ளங்களில் தங்களை பற்றி அச்சத்தை ஏற்படுத்திவிட்டு பாதுகாப்புடன் மதினா திரும்பினார்கள் மேற்கண்ட சம்பவங்கள் தொடர்பாக நடந்த குறிப்பிட்ட ஒரு போரை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் கூறியிருப்பதின் விவரம் என்னவென்றால் ஹிஜிரி நான்கு ரபியுல் ஆஹிர் அல்லது ஜுமாத்தா அல் உலா மாதம் ஒரு போர் நடைபெற்றது தாத்துர் என்று கூறப்படும் இந்த போர் காலத்தின் சூழ்நிலைக்கு ஏற்ப அவசியமான ஒன்றாக இருந்தது ஏனென்றால் உகுதிலிருந்து திரும்பிச் செல்லும் போது அபுசுப்யான் அடுத்த வருடம் ஹிஜ்ரி நான்கில் பத்ரு மைதானத்தில் சந்திப்போம் என்று கூறி சென்றிருந்தார் அந்த நாளும் மிக நெருக்கமாக இருந்தது இந்த நேரத்தில் மதினாவை முற்றிலுமாக காலி செய்து விட்டு செல்வதும் உசிதமானதல்ல ஏனென்றால் கிராமவாசிகளின் அட்டகாசம் அத்துமீறி இருந்தது இவர்களின் கொடுக்கை நறுக்காமல் இவர்களின் விஷமத்தனத்திற்கு முடிவு கட்டாமல் மதினாவை காலியாக விட்டு செல்வது நல்லதல்ல இவர்கள் மதினா காலியாகிவிட்டதை தங்களுக்கு வாய்ப்பாக கருதி மதினாவின் மீது கொள்ளையிட அல்லது தாக்குதல் நடத்த வரலாம் எனவே அபு சுஃபியானின் படையை பதில் சந்திக்க செல்லும் முன் இவர்களுக்கு சரியான பாடம் புகட்டி இவர்களை அடக்க வேண்டும் என நபி அவர்கள் முடிவெடுத்தார்கள் பின் கிராமவாசிகளை அவர்களது கிராமங்களுக்கு சென்று அச்சுறுத்திவிட்டு நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்கள் மதினா திரும்பினார்கள் இந்த பயணத்தில் சண்டை எதுவும் நடைபெறவில்லை ஆக இந்த போருக்கு வரலாற்று ஆசிரியர்கள் ஏனென்றால் தாத்துலா ஹான்ஹும் கலந்து கொண்டார்கள் அபு ஹுரேரா போருக்கு சில நாட்கள் முன்புதான் முஸ்லிமானார்கள் அவ்வாறே அபு மூசாவும் நபி சொல்லு ஹலை வசலம் அவர்களை கைபர் போரில்தான் சந்தித்தார்கள் கைபர் போருக்கு பின்புதான் தாத்துர் ரிகாக் நடைபெற்றது என்பது இதிலிருந்து தெரிய வருகிறது கைபர் போர் ஹிஜிரி ஏழாம் ஆண்டில் நடைபெற்றது எனவே ஹிஜிரி நான்கில் நடைபெற்ற யுத்தத்தை தவறாகும் ஒரு ஆதாரத்தை பார்ப்போம் நபி சலாஹ் ஹலைவசம் அவர்கள் தாத்துர் ரிகாக் போரில்தான் சலாத்துல் கவுப் அச்சம் ஏற்படும் போது தொழுதல் முறைப்படி தொழுகை நடத்தினார்கள் இத்தொழுகை அஸ்வான் போரில்தான் முதன் முதலில் அனுமதிக்கப்பட்டது அஸ்வான் போர் அகழ் போருக்கு பின் நடைபெற்றது அகழ்்போர் ஹிஜிரி ஐந்தின் இறுதியில் நடைபெற்றது இதிலிருந்து ஹிஜிரி நான்கில் நடந்த போரை தாத்துரிக்கா என்று குறிப்பிடுவது தவறாகும் தாத்துர் போர் வேறு ஹிஜிரி நான்கில் நடைபெற்ற போர் வேறு இரண்டாம் பத்ரு இது ஹிஜிரி நான்கு ஷாபான் மாதம் கிபி அறுநூற்றி ஜனவரியில் நடைபெற்றதாகும்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 பிறகு ஆயிரத்தி ஐநூறு தோழர்கள் மற்றும் பத்து குதிரைகளுடன் பதிரை நோக்கி புறப்பட்டார்கள் படையின் கொடி அலிரொதையு அவர்களிடம் இருந்தது பதில் சென்று குறைச்சிகளின் வருகை எதிர்பார்த்து தங்கியிருந்தார்கள் அபு சுஃபியான் இரண்டாயிரம் மக்கா வாசிகளை அழைத்துக் கிளம்பினார் இவர்களிடம் ஐம்பது குதிரைகள் இருந்தன அபுசுஃபியான் மக்காவிலிருந்து ஒரு நாள் பயண தூரம் உள்ள மர்ருல் லஹ்ரான் என்ற பகுதியில் உள்ள மஜன்னா என்ற கிணற்றர்கள் தங்கினார் அபுசுஃபியான் மக்காவிலிருந்து புறப்படும் போரின் முடிவு எப்படி அமையும் என்று ஆழ்ந்து சிந்தித்தவராகவே பயணித்துக் கொண்டிருந்தார் இவரது உள்ளத்தில் அச்சம் குடிகொண்டது இறுதியாக மர் லஹ்ரான் வந்தவுடன் அவரது உறுதி முற்றிலும் நிலைகுலைந்து விட்டது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 முஸ்லிம்கள் பத்ரு மைதானத்தில் எட்டு நாட்கள் தங்கி வியாபாரம் செய்தார்கள் ஒரு திருகத்திற்கு இரண்டு திருகம் அவர்களுக்கு லாபமாக கிடைத்தது பின் எதிரிகள் மைதானத்திற்கு வராததால் சண்டையின்றி திரும்பிவிட்டார்கள் மீண்டும் முஸ்லிம்கள் மீது மக்களுக்கு பயமும் மரியாதையும் ஏற்பட்டது நிலைமைகள் அனைத்தையும் முஸ்லிம்கள் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டார்கள் இப்போருக்கு இரண்டாம் பத்ரு சிறிய பத்ரு மற்றொரு பத்ரு வாக்களித்து சென்ற பத்ரு என பல பெயர்கள் வரலாற்றில் கூறப்படுகின்றன இருபத்தி ஐந்தில் நடைபெற்றதாகும் நபி சல்லாஹ் அலை வஸ்லம் அவர்கள் இரண்டாம் பத்ரில் இருந்து திரும்பிய பிறகு மதினாவிலும் அதை உள்ள இடங்களிலும் அமைதி மற்றும் பாதுகாப்புமிக்க சூழ்நிலை நிலவியது முஸ்லிம்கள் நிம்மதி பெருமுச்சு விட்டார்கள்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 தூமா என்பது மஷாரிபு ஷாம் என்ற இடத்திலுள்ள புகழ்பெற்ற இடமாகும் இங்கிருந்து திமஷ் நகரம் 5 இரவுகள் பயணித்து செல்லும் தூரத்தில் உள்ளது இந்த நகரம் மதினாவிலிருந்து